ஹரிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப கைவல்லி நவநீதம் பாடத்திட்டத்துல கடந்த வகுப்புல நம்ம வந்து அறுபத்தி ஒன்பது பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இப்ப அந்த கடந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடல்ல என்ன சொன்னார் அப்படின்னா இந்த லட்சியார்த்தம் வாக்கியார்த்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து விளக்குனார் அதாவது ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது அந்த வாக்கியத்துக்கு உண்டான உட்பொருள் என்ன சொல்ல வராங்க அதனுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தான் நம்ம அந்த உண்மைத்தன்மையை உணர முடியும் சில வார்த்தைகள் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தவறான புரிதலாக கூட போகலாம் அப்படிங்கிறத கடந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் அந்த அடிப்படையில் அவர் என்ன சொன்னார் தத் தொம் மகா வாக்கியத்துல தத் என்கின்ற அதுவும் தொம் என்கின்ற நீயும் அசிப்பதத்தினாலே ஒன்றாகின்றீர்கள் அதை தான் தத்துவமசி என்கிற மகா நமக்கு உபதேசிக்கின்றது அப்படின்னு எடுத்து சொன்னார் அப்ப எந்த தத் என்கிற அது இப்ப தும் என்கிற நாம் எப்படி ஒன்றாகின்றோம் எந்த அடிப்படையிலே ஒன்றாகின்றோம் அந்த வாக்கியார்த்தத்தின் அடிப்படையிலே இந்த உடலால் ஒன்றாகின்றோமா அப்படின்னா இல்லை அதனுடைய லட்சிய அர்த்தத்தை நீங்க நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆன்மாவினாலும் உணர்வினாலும் தான் நம்ம ஒன்றாகின்றோம் இங்க ஈஸ்வரனோ இங்க ஜீவனோ வேறு வேறாக இல்லை இங்க ஈஸ்வரனும் ஜீவனும் ஆன்மாவின் அடிப்படையிலே ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் உடலினுடைய அடிப்படையிலே இவன் கிஞ்சிக்னன் அவன் சர்வக்னனாக இருக்கின்றான் அப்படின்னு கடந்த பாடத்துல தெளிவுபடுத்தினார் அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை வந்து தெல்ல தெளிவாக கடந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடல்ல எடுத்து சொன்னாரு இப்ப எழுபதாவது பாடல்ல என்ன சொல்ல போறாருங்கிறத பார்ப்போம் வேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் போதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர் ஆதலால் இவருக்கு என்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே இங்க என்ன சொல்றாருன்னா பேதமானதை சொல்றப்பா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்குள்ள பேதம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அத நல்லா கேளுங்க இப்ப பெயராலும் இடங்களாலும் இப்ப அவருடைய பெயர் வேற நம்முடைய பெயர் வேற அவருடைய இருப்பிடம் மேர நம்முடைய இருப்பிடம் பேரை அப்போ இப்படி நம்ம பிரித்து பார்த்தோம்னா எந்த அடிப்படையில் நம்ம ரெண்டு பேரும் பிரிகிறோம் நாம் வந்து சாதாரண பிண்டமாக இருக்கிறோம் அவர் வந்து இந்த பிரம்மாண்ட அண்டமாக இருக்கிறார் அப்போ சரீரத்தில் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து விஷ்டி சரீரமாக இருக்கிறோம் விஷ்டி சரீரம்னா தனித்து சரீரமாக இருக்கிறோம் அவர் வந்து மிக பிரமாண்ட சமஷ்டி சரீரமாக இருக்கிறார் அது போலவே நாம் வந்து கிஞ்சிக்னனாக இருக்கிறோம் அவர் வந்து சர்வக்னனாக இருக்கிறார் அதே மாதிரி உணர்வு இப்ப உணர்வுங்கிறது எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட உடல்களிலே உபாதிகளை பொறுத்து வெளிப்படுவது மாறுபடுகின்றது இப்போ ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தொடு உணர்வு மட்டும் வைத்துக் கொண்டிருக்கின்றது அதனுடைய உணர்வு அந்த தாவரத்தினுடைய உடலுக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டு அங்கு இயக்கத்தில் இருக்கின்றது அது போல உபாதிகளின் அடிப்படையிலே அந்த உணர்வு பிரகாசிக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த மனித தேகத்துக்கு ஒரு எல்லைக்குள்ளே இருக்கின்றது அதனால உணர்வு ரீதியாகவும் இங்கு ரெண்டு பேரும் மாறுபடுகிறார்கள் ஆனால் இங்கே என்ன அடிப்படையில் அந்த உணர்வுன்னா இங்கே எல்லையற்ற உணர்வு இப்போ வெட்ட வெளி எப்படி வெளியே பிரமாண்டமாக பறந்து கிடக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளி ஒரு பானக்குள்ள வந்துட்டா கடாகாசம்னு சொல்கிறோம் வெளியிருக்கக்கூடிய ஆகாசத்தை வந்து மகாகாசம்ங்கிறோம் இப்போ மகாகாசங்கிறது என்ன எங்கே தான் முடியுதுன்னு சொல்ல முடியாத ஒரு பிரம்மாண்டம் அது வந்து அதாவது ஆதி அந்தம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகாகாசத்தை ஒரு பானக்குள்ள அடைச்ச உடனே நம்ம என்ன சொல்ல வரோம் சாதாரணமான ஒரு பேர் வச்சுக்கிறோம் அதுக்கு வந்து கடாகாசம் அந்த பானக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது அது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அது உண்மையிலேயே அந்த பானக்குள்ள அவ்வளோதான் நிறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை அந்த பானக்குள்ள இருக்கிற தகுதியை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி ஒரு இடம் போடுறோம் அது மாதிரி இங்க அந்த எல்லையற்ற பேருணர்வு இந்த சரீரத்துக்குள்ள வர்றதுனால ஒரு சாதாரண உள்ளுணர்வாக இருக்கிறது அப்போ இந்த உணர்வு என்ன பண்ணுறதுன்னா தன்னைத்தானே குறுக்கி கொண்டுகிட்டு அதாவது நான் ஜீவன்கிற ஒரு மனோபாவத்தில் அது சிக்கிக்கிட்டு அந்த எல்லையற்ற பேருணர்வின் பெருமிதத்தை அறிமுகமாக முடியாத நிலையிலே அது தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரு உடலாலும் உணர்வினாலும் கூட இங்கு வந்து ஜீவனும் ஈஸ்வரனும் வேறுபடுகின்றார்கள் அப்படிங்கிறார் அப்ப இந்த இருவருக்கும் எட்ட முடியாத நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா பாதாள லோகத்துக்கும் விண்ணுக்கும் உண்டான பல தூரம் அப்படிங்கிறாரு பாதளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர் அப்படிங்கிறார் அப்ப பாதாள லோகம் எங்கேயோ இருக்குது இந்த விண்ணுலகம் எயோ பறந்து கிடக்குது அப்ப இதை ரெண்டையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்கள் பல மயில்கள் தூரம் த அது எல்லாம் இல்லாமல் விரிந்து கொண்டிருக்கின்றது அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் சொல்றாரு பாதளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பார் இந்த ரெண்டு பேருமே இவ்வளவு தூரம் வித்தியாசத்துல இருக்காங்கப்பா அதனால் இவர்களுக்கு என்னாலும் ஐக்கியம் என்பது கூடாது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஐக்கியம் சாத்தியமே இல்லை அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு இந்த பாடல்ல இந்த எழுபதாவது பாடல்ல ரெண்டு பேருக்கு உண்டான வித்தியாசத்தை விளக்குறார் எந்த அடிப்படையில விளக்குறாருன்னா உடல் அடிப்படையிலையும் உணர்வு அடிப்படைகளையும் இந்த நிலைப்பாடு நம்ம கேட்கறது நம்ம உடம்பு இருக்கிற சைஸ் எல்லாத்தையும் தெளிவாக சொல்றாரு அண்டம் பிண்டம் கிஞ்சிக்னன் சர்வக்னன் அப்படிங்கிற எல்லா அடிப்படையிலும் விளக்குறார் அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த உடல் பிராணனும் சேர்ந்து இப்ப நம்ம கிட்ட அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணம் ஆகிய சேர்ந்து இந்த ஜீவனுக்கு வந்து காரிய உபாதி அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜீவன் என்பவன் எப்படின்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக இந்த உடல் எடுத்து வந்திருக்கின்றான் அப்ப அப்படிப்பட்டவனுக்கு என்ன காரிய உபாதியா இருக்குது இந்த உடல் புராணன் மட்டும் இல்லாம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த கரணமும் ஆகிய ஏழும் சேர்ந்து அவனுடைய காரிய உபாதியாக எங்கிருக்கின்றது ஆனா சர்வேஸ்வரத்துவம் சர்வக்னத்வம் சர்வேந்திரியாமித்வம் சர்வ காரணத்துவம் சர்வஸ்திதிவம் சர்வ சம்ஹாரத்துவம் சர்வ சிரிஷ்டித்வம் என்று ஏழு நிலைகளும் ஈஸ்வரனுக்கு காரண உபாதியாக இருக்கின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதாவது ஜீவனையும் ஈஸ்வரனையும் அந்த சக்தியோடு ஒப்பிடுகிறார் இங்க அவர் இந்த பாடல என்ன ஒப்பிடுகிறார்னா இந்த உடலுக்கு உண்டான சக்தி எவ்வளவு தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த உடல் வேலை செய்ய முடியும் இன்னொரு உடலுக்கு என்ன அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உடல் வேலை செய்ய முடியும் இதை நான் கடந்த பாடத்துல சொன்னேன் ஒரு பலவான் பத்து பேரை தூக்கி பந்தாடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தனாக இருப்பான் அவனுடைய உடல் சக்தியானது பத்து பேரை தூக்கி அப்படி சர்வசாதாரணமா தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பலவான் மனிதன் அதே சாதாரண மனிதன் ஒரு ஆளை கூட தூக்க முடியாத பலன் குன்றியவனாகவும் இருக்கின்றான் ஆனா ரெண்டு பேரும் மனிதர்கள் தான் சக்தி நிலையிலே மாறுபாடுகள் காணப்படுவது போல இங்க ஈஸ்வர சக்திக்கும் ஜீவசக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு விளக்குறான் அப்படி பார்க்கும்போது எந்த ஏழு நிலைகள் ஜீவன் கிட்ட இருக்கு எந்த ஏழு நிலைகள் ஈஸ்வரன் கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்றதுனால உடல்ங்கிற இந்த உபாதியும் இந்த உடல் இயங்குவதற்கான உயிர் இருக்கிறது இல்லையா பிராணன் அந்த பிராணன் என்கிற ரெண்டு தத்துவங்கள் எடுத்துக்கிறாரு உடல் தத்துவத்தையும் பிராண தத்துவத்தையும் எடுத்துக்கிறாரு இதோட அந்த கரணத்தை அஞ்சு சேர்த்துக்கிறாரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம்ங்கிற ஐந்து இப்ப அஞ்ச இந்த ஏழு விஷயங்களும் சேர்த்து என்ன பண்ற காரிய உபாதிங்கிறாரு அப்ப இதுதான் இந்த பிரபஞ்சத்துல காரியத்தை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற உடல் ஆனா ஈஸ்வரனுடைய காரண உபாதியை என்ன சொல்ல வராருன்னா மிகப்பெரிய விஷயங்களை உள்ளடக்கியிருக்குது அது வந்து சர்வேஸ்வரத்துவம் சர்வக்னத்துவம் சர்வ இந்திரியாதித்துவம் சர்வ காரணத்துவம் சர்வஸ்திதித்துவம் எல்லா நிலைப்பாடுகளும் கொண்டதாக சர்வ அது இருக்கிறது சர்வ சிருஷ்டித்துவமாக சிருஷ்டி செய்யக்கூடியதாகவும் அதுவே இருக்கின்றது அப்படி மிகப்பெரிய ஏழு விஷயங்களை ஈஸ்வரன் உள்ளடக்கியதுனாலே அவனை காரண உபாதின்னு சாஸ்திரம் சொல்லு அப்ப இங்கே உபாதினா என்ன புரிஞ்சுக்கணும் இல்லாத ஒன்றின் மீது ஏற்றி வைத்தல் அப்படின்னு பொருள் அதாவது ஒரு விஷயம் இருக்குது அது இல்லை ஆனால் அதன் மீலை ஏற்றி வைத்து அது இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறோம் இப்போ அதுதான் என்ன சொல்கிறோம் ஒரு கண்ணாடி ஸ்படிகக்கல் இருக்குது அதன் பக்கத்தில் கொண்டு போய் ஒரு செம்பருத்தி பூவை வைக்கிறோம் உடனே என்ன நடக்குது அந்த செம்பருத்தி சிவந்த நிறமானது அந்த ஸ்படிக கண்ணாடிக்கள் மீது ஏறிடுது ஏறன உடனே அந்த ஸ்படிக கண்ணாடிகள் பார்ப்பதற்கு சிவந்த நிறமாக மாறி விடுகின்றது ஆனா உண்மையிலேயே அந்த கண்ணாடிக்கள்னுடைய நிறம் சிவப்பு நிறமானா இல்ல அது கலங்கமற்ற கண்ணாடி போன்றது அது எந்த நிறமும் இல்லை அது அவ்வளவு தூய்மையாக கண்ணாடி போல இருக்கு ஆனா அப்படி ஒரு தூய்மையான பொருள்ல ஒரு கலர் ஏறிடுச்சே அப்ப அந்த கலர் எப்படி ஏறிச்சு சிகப்பு கலர் எப்படி ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த சிவந்த மலர் அதன் அருகே வைக்கப்பட்டதுனால அந்த கலர் அது மேலே ஏறி ஒரு சிவந்த நிறத்திலேயே அந்த ஸ்படிகக்கள் காணப்படுவது போல இங்கு மிகப்பெரிய சக்தி படைத்த அந்த ஈஸ்வரன் மீது இந்த அறியாமைகள் ஏற்றி வைக்கப்பட்டு ஈஸ்வரனே அறியாமை நிலையில் இருப்பதுமாக தெரிகிறது அதாவது பஞ்ச கோஷங்கள் வந்து அந்த ஆன்மாவை மறைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா மிகப்பெரிய உயிரி சக்தியான ஆன்மாவின் மீது எது போய் ஏறி உட்காந்துட்டு இருக்குது இப்போ இந்த பஞ்ச கோஷங்களும் உட்காந்துட்டு இருக்குது இந்த உடல் உட்காந்துட்டு இருக்குது அதன் மேல பிராணம் உட்காந்துட்டு இருக்குது அப்புறம் மனம் உட்காந்துட்டு இருக்குது அப்புறம் நமக்கு புத்தி சக்தி வேற உட்காந்துட்டு இருக்குது விஞ்ஞானமய கோஷம் அப்புறம் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற இந்த கோஷங்கள் ஐந்துமே ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கின்றது அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றது ஒரு வளிங்கு கண்ணாடி கல்ல வந்து எப்படி ஒரு சிவந்த நிறம் மறைக்கின்றதோ அது போல ஆன்மாவை இந்த உடல்கள் மறைக்கின்றன ஆனா உண்மையிலேயே இந்த ஆன் வந்து இந்த சாதாரண விஷயம் வந்து மூடிட முடியுமா அப்படி ஒரு பிரம்மாண்ட ஆன்மாவை எல்லையற்ற ஒரு சக்திய இந்த சாதாரண உடலோ இல்லை மனமோ இல்லை புத்தியோ அதை மூடிவிட முடியுமானா அப்படி முடியாது அதுக்கு தான் உதாரணம் சொல்றாரு ஒரு கண்ணாடிக்கல் மீது நிறத்தை ஏற்றிவிட முடியாது ஆனால் பக்கத்தில் வைக்கப்பட்டதுனால அந்த சிவந்த நிறம் ஆனால் அந்த சிவந்த தான் அந்த பளிங்கு கண்ணாடினுடைய உண்மை நிறமானா இல்லை பக்கத்தில் வச்சதுனால ஏறிக்கிட்டு இருக்குப்பா அது போல ஆன்மாவின் மீது அரியாவினாலே இதையெல்லாம் ஏற்றி வைத்துக்கொண்டு நமக்கு நாமே ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் இப்படிப்பட்டவன் நான் இன்னார் எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு அவனுக்கு அந்த உடல் கிடைச்சிருக்கு அவனுடைய மனசு அப்படி என்னுடைய மனசு இப்படி அவனுடைய புத்தி அப்படி என்னுடைய புத்தி இப்படி அவனுடைய ஞானம் இப்படி என்னுடைய ஞானம் இப்படின்னு நமக்குள்ள ஒரு அறியாமைகளை உருவாக்கி வைத்து இது போன்ற அஜ்ஞானத்திலே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறத தான் எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது ஆன்மாவின் மீது இது ஏற்றி வைக்கப்பட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் இதைத்தான் மாயை மாயைன்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன் அதை மாயை மாயின்னு சொல்லுது வந்து போகின்ற நிறம் அது அது நிரந்தரம் அல்ல அந்த நிறம் அதன் மேல் ஏறவும் முடியாது ஏன்னா அது அவ்வளவு தூய்மையான கண்ணாடிகள் அதன் மீது பக்கத்தில் போய் செம்பருத்தி மலர் வைக்கிறதுனால அந்த கலர் மாறிடுச்சுங்கிறதுனால அந்த கண்ணாடிக்கள் சிவந்த நிறமா அப்படின்னா அது நம்முடைய அறியாமை தானே அப்போ அந்த கண்ணாடிக்களுடைய உண்மை நிறத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ஸ்படிகக்களுடைய உண்மை நிறத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதன் அருகே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த செம்பருத்தி மலரை தூக்கி தூரம் வீசிட்டா திரும்ப தானாகவே அந்த பழிங்கின்ற கண்ணாடிகள் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அதனுடைய இயல்பான நிறம் வந்து கண்ணாடி பளிங்கு போன்றது அப்படி தெரியும் அதுபோல் இங்கே உண்மையான ஆன்மாவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கோஷங்களை நீக்கிட்டால் உண்மையான ஆன்மா பிரகாசிக்கும் அப்படிங்கிறதான் இங்கே அவங்க சொல்ல வர்ற விஷயம் இந்த பாடல் வழியாக மகான்கள் ஞானிகள் நமக்கு என்ன போதிக்க வராங்கன்னா அறியாமையிலான நம்ம இது மாதிரிலாம் விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம பல விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இதுலருந்து நம்ம விடுபட்டோம்னா நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் நமக்கு வெளிப்படும் அதை தெரிஞ்சுக்குங்க அதுதான் நம்முடைய ரியாலிட்டி அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் சர்வசாதாரணமான விஷயங்களில் போய் சிக்கிக்கிட்டு மயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிந்து வேண்டும் அப்ப அதத்தான் இந்த பாடல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அடுத்தது எழுவத்தி ஒன்றாவது பாடல பார்ப்போம் வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராகி பொருளாம் வண்ணம் இலக்கனை உரையார் கொள்வார் திடமான அதுவும் மூன்றாச் செப்புவார் விட்டதென்றும் விடவிடாதென்றும் விட்டுவிடாதென்றும் பேராமே இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு இலக்கண இலக்கியத்தோட இந்த ஜீவ ஐக்கியத்தை விளக்க போறாரு இப்ப சாதாரணமா விளக்கிட்டு இருந்தாரு அப்படி சாதாரணமா சொன்னா கூட இவங்களுக்கு எல்லாம் சரியா ஏற மாட்டேங்குது சரி கொஞ்சம் இதுல பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் வேற இருக்காங்களே ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கண இலக்கிய முறையோட விளக்கம் கொடுத்தாலாவது இந்த ஜீவ ஐக்கியத்தை புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த இலக்கண இலக்கிய முறையில இங்க விளக்க போறாரு அது அதுக்கு என்ன சொல்றாருன்னா இந்த இலக்கண இலக்க விதியை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா மூன்று விதமான லட்சணைகளோட விளக்கர் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்ட லட்சனை விடாத லட்சனை விட்டு விடாத லட்சனை அப்படின்ட்டு மூன்று விதமான இலக்கண விதிகளோட இப்போ இந்த ஜீவபிரம் ஐக்கியத்தை நம்ம சுட்டி காட்ட அது எப்படின்னா இப்போ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இலக்கணம் என்றால் லட்சணம்னு பேரு இலக்கியம் என்றால் லட்சியம் என்று பேர் அப்ப அதை அவர் பிரித்து சொல்ல வராது இலக்கணத்துக்கு லட்சணம்னு சொல்லிட்டு இலக்கியத்துக்கு வந்து லட்சியம்னு சொல்லிட்டு இங்க இந்த பாடலை தெளிவுபடுத்துறாரு அதுதான் இங்க சொல்றாரு வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக சேராமல் இடராகி பொருளாம் வண்ணம் இலக்கண உரையார் திடமான அதுவும் மூன்றா செப்புவர் விட்டதென்றும் விடவிடாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே இந்த விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத மூன்று லட்சணங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் மூலமா விளக்கம் கொடுக்கறாரு அதாவது வடலூர் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜீவன் ஈஸ்வரன் என்ற வாக்கியத்திலே வாக்கிய அர்த்தம் பொருந்தாமல் போகுமானால் அதன் உண்மை பொருள் அறிகின்ற வண்ணம் இலக்கண விதிப்படி எனக்கு லட்சணா வாக்கியத்தில் பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதாவது இலக்கண விதிப்படி எனக்கு அதனுடைய கரெக்டா விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியும் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வாக்கிய அர்த்தத்துல அது பொருந்து வரல சரி அது சிங்கம்னு சொல்றீங்க ஆனால் அவன் உண்மையிலே சிங்கம் இல்லை அவன் மனிதன் தான் ஆனால் எந்த அடிப்படையில் அவனை சிங்கம்னு சொல்றீங்க அவனுடைய தைரியத்தை வச்சு அவனை சிங்கம்னு சொல்றீங்க அப்போ வாக்கிய அர்த்தம் வந்து சிங்கம்னு உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல சிங்கத்தை ஒப்பிட்டு அவனை சொல்லலை சிங்கத்தினுடைய தைரியத்தை ஒப்பிட்டு அங்கே சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிங்க ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கண விதிப்படி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்கறதுனால அடுத்த பாடல சொல்ல போறாரு அது வந்து எழுவத்தி பாடல்ல கங்கையில் கோஷம் என்று கருப்பு சேப்போடு என்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாதானே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு உதாரணம் காட்டுறாரு இந்த பாடல்ல இப்ப கங்கையில் கிராமம் உள்ளது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு வாக்கிய அர்த்தம் என்னன்னா கங்கையில் கிராமம் உள்ளது கங்கையில் கோஷம் என்றும் அப்படின்னா கங்கையிலே ஒரு கிராமம் இருக்கின்றதுன்னு ஒருத்தர் வார்த்தையில சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்டவுடனே நம்ம என்ன நினைச்சுக்குவோம் கங்கை நதியிலேயே கிராமம் இருக்குன்னு நினைச்சுக்குவோமா ஏன்னா கங்கைங்கிறது ஒரு நதி அப்ப அந்த கங்கை நதியிலேயே கிராமம் இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டோம் அப்ப நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கும்னா ஓ கங்கை கரையில அந்த கிராமம் இருக்கும் அப்ப கங்கைங்கிற பக்கத்துல கிராமம் இருக்குது அப்படிதான் கங்கை கிராமம் இருக்குன்னு சொன்ன உடனே ஓ கங்கை நதி மேலேயே அந்த கிராமம் இருக்குன்னு ஒருத்தர் நினைக்கவே மாட்டாங்க அப்போ அங்க வாக்கியார்த்தம் என்ன கங்கையில் கிராமம் இருக்கின்றதுன்னு சொன்னாலும் கங்கை கரையிலேதான் அந்த கிராமம் இருக்கின்றதுங்கிறது நமக்கு புரிய வரும் புரிய வரணும் அப்போ அந்த வாக்கியார்த்தத்துடைய லட்சிய அர்த்தம் என்ன என்பதை நாம் எப்பொழுது தெல்ல தெளிவாக புரிந்து அப்பொழுதுதான் நம்ம இந்த ஜீவ ஐக்கியத்தினுடைய தத்துவ பதத்துக்கு தத்துவம் என்கிற பதத்துக்கு உண்டான விளக்கத்தை புரிந்து கொள்ள இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வராரு அதே மாதிரி சொல்றாரு கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்போடுது கருப்பு சேப்பு ஓட்டுன்னா என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் மாடுங்களெல்லாம் மேய்ப்பாங்க ஒரு கிராமத்தில் ஒரு வயல்வெளியில் அப்போ கருப்பு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் கருப்பு நின்றுட்டு சிகப்பு ஓடுறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள கிராமத்து பாசையில் பேசிக்குவாங்க அப்போ கருப்பு ஓடுறான் சார் கருப்பு நிற்கிறான் சிவப்பு ஓடுறான்னா என்ன அர்த்தம் கருப்பு கலரும் அர்த்தமாகுது அப்படி அவர் சொல்ல வரலை அதை எப்படி இங்க கருப்பு கலர் நின்றுகிட்டு இருக்கோம் சகப்பு கலர் ஓடுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம அந்த வாக்கிய அர்த்தத்தினுடைய உண்மை பொருள் என்ன புரிஞ்சுக்கணும் ஓ கருப்பு மாடு வந்து நின்றுகிட்டு இருக்குது சகப்பு மாடு வந்து ஓடுது அப்போ இதைத்தான் அவர் சொல்ல வராரு அப்படிங்குறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதை இந்த பாடல சொல்றாரு கருப்பு சேப்பு ஓடுது என்றும் தங்கிய சோயம் என்றும் சொல்வார்கள் அப்போ இன்னொன்னு உதாரணம் கொடுக்குறாரு இப்போ கருப்பு ஓடுது சவப்பு ஓடுதுன்னு சொல்ற மாதிரி தேவதத்தன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த தேவதத்தனுங்கிறவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் எந்த வயசுல இருந்தான் இப்ப எந்த வயசுல இருக்கிறான் அப்படிங்கறத அவனை வச்சு சில விளக்கங்கள் நம்ம சொல்ல போறோம் இப்ப இந்த மூன்றையும் உதாரணமாக்கி இந்த மூன்று இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாதானே அப்ப இந்த மூன்று வாக்கியங்களை உதாரணமாக கொண்டு பெருமை மிக்க சாஸ்திரத்திற்கு துங்க நூல் அப்படின்னா பெருமை மிக்க சாஸ்திரம் அதாவது நூல் அப்படின்றது சாதாரண நூல் அல்ல துங்க நூல் இப்போ மிகப்பெரிய பெருமை வாய்ந்த சாஸ்திரத்துக்கு விரோதமான வாக்கியங்கள் எல்லாம் இந்த மூன்று லட்சணைகளை கொண்டு ஆராய்ந்தால் அதற்கு பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்ல வரார் அப்போ மேற்கூறப்பட்ட இலக்கண விதியின் வாயிலாக நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையின் பொருளை கேட்ட உடனே அதன் நேரடியான பொருளை முதலில் எடுத்துக்கொள்ள நம்ம முயற்சிப்போம் ஆனா அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை விட்டுவிட்டு புதியதாக வேறு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதற்கு பெயர் வந்து விட்ட லட்சனை அப்படிங்கிறது சொல்லவர் அது வந்து இப்போ அடுத்த விளக்கங்களை கொடுக்க போறாரு இப்ப அது மாதிரிதான் இப்ப விட்ட லட்சனை விடாத லட்சனை விட்டு விடாத லட்சணைங்கிறத இங்க எப்படி விளக்க போறாரு மூன்று விஷயங்கள் அப்படி நல்லா தெளிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை விட்டுடணும் அதுக்கு பதிலாக வேற ஒரு அர்த்தத்தை நம்ம அதை அப்படி சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேர் வந்து விட்டலட்சனை அந்த வார்த்தையை நம்ம விட்டு விட்டோம் முழுவதுமாக அந்த வார்த்தையை விட்டு விட்டோம் அதுக்கு பேர் வந்து விட்டலட்சணை அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம உதாரணம் என்ன சொன்னோம் இப்ப கங்கையில் ஒரு கிராமம் உள்ளது அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த கங்கை நதியில் அந்த கிராமம் நிச்சயமாக இருக்காது அப்போ அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை அப்போ அதனுடைய நேரடி பொருள் அதனுடைய வாக்கிய அர்த்தம் என்ன கங்கையிலே அந்த கிராமம் இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த கங்கை அப்படியே ஒதுக்கிட்டு கரையில் தான் கிராமம் உள்ளது அப்படிங்கிற அந்த இன்னொரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க அப்போ கரைங்கிற ஒரு புரிதல் நம்ம கிட்ட பாருங்க கங்கையில் கண்டிப்பாக அந்த கிராமம் இருக்க முடியாது கங்கை கரையில தான் அந்த கிராமம் இருக்க முடியுங்கிற போது நம்ம என்ன பண்றோம் அந்த கங்கைங்கிற டோட்டல் வார்த்தையை வந்து ஒமிட் பண்ணிடுறோம் ஒதுக்கிடுறோம் அப்போ அதுதான் இங்கே விட்டல் அச்சனைன்னு சொல்கிறாரு கங்கையை விட்டு விடணும் இந்த இடத்துல கங்கையில் கிராமம் உள்ளதுன்னு சொன்ன உடனே அது கங்கை நதியிலேயே கிராமம் இருக்கான்னு கேள்வி கேட்காம ஓ கங்கை கரையிலே கிராமம் இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த கங்கையை டோட்டலாக விட்டு கரையிலே கிராமம் இருக்கின்றதுங்கிற புரிதல் நமக்கு வர்றது தான் இங்கே விட்டல் அச்சனை அப்படின்னு சொல்ல வர்றார் மூன்று லட்சனைகளை விளக்கம் கொடுக்குறாரு எதுக்கு இந்த விளக்கம்லாம் கொடுக்குறாருன்னா இந்த தத்துவம் பதத்தை நிறைய பேரால ஏற்றுக்க முடியல அதே எப்படிங்க தத்து அதுவும் தொம் நீயும் ஒன்றாகிட முடியும் ஈஸ்வரன் ஜீவன் எப்படி ஒன்னா இட முடியும் அது எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பலவார கேள்விகள் கேட்குறாங்க அப்போ பலவாரான கேள்விகள் வந்து கேட்கும்பொழுது அவங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணுமா இல்லையா அதுக்காக இந்த மாதிரி இலக்கண அடிப்படையில் எல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு அதனால தான் இங்க சொல்றாரு இது விட்ட லட்சணின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுங்கப்பா அதை கங்கையில் கிராமம் உள்ளதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க அது கங்கை கரையில் கிராமம் உள்ளது ஆகவே கங்கைங்கிற வார்த்தையை தூக்கிட்டு கரையில் கிராமம் உள்ளதுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்ல வந்து அர்த்தம் புரிஞ்சு போயிடும் அந்த கங்கைங்கிற பெயரை முழுவதுமாக விட்டு விட வேண்டும் அந்த அடிப்படையிலே இது வார்த்தையின் வாக்கிய அர்த்தத்தை விடாமல் அந்த வாக்கியார்த்தத்தை அவ்விதமே வைத்துக் அந்த வாக்கியத்துடன் வேறு சில வாக்கியங்களை சேர்த்துக் கொள்கிறோம் அதுக்கு பேர் என்ன விடாத லட்சனை அதாவது அந்த வார்த்தையை விடக்கூடாது ஆனா அந்த வார்த்தையோட இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்தி அப்படி சேர்த்துக்கிட்டா இப்ப என்ன நடக்கும் அந்த வார்த்தையினுடைய முழு பொருள் நமக்கு புரிய வந்துடும் அப்ப அதுக்கு இங்க சொல்றாரு கருப்பு தங்கிய சேப்பு ஓடுது அப்படின்னு கிராமத்துல சொல்லும் போது கருப்பு தங்கிட்டு இருக்குப்பா சேப்பு ஓடுதுப்பா அப்படின்னு சொன்னா அப்ப அங்க அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன கருப்பு நிறம் தங்கிக்கிட்டு சிகப்பு நிறம் ஓடுதுன்னா சொல்றது இல்லையாப்பா அதனுடைய முழுமையான பொருள் அப்படி வராது அப்பா அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்திக்கலாம் கருப்பு நிற பசு சிகப்பு நிற பசு அப்போ ரெண்டு பசுங்கிற வார்த்தையை எங்கள் சேர்த்திக்கிங்களேன் ஏன்னா கருப்பு ஓடுது சிகப்பு நிற்குதுன்னா அல்லது சிகப்பு ஓடுது கருப்பு நிற்குதுன்னா அது எப்படிங்க கருப்பு கலர் ஓடும் சிகப்பு கலர் நிற்கும் அல்லது சிகப்பு கலர் ஓடும் கருப்பு கலர் நிற்கும் அப்படிங்கிற குழப்பமெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல வராருனா நீங்கள் கருப்பு ஓடுது சிவப்பு ஓடுது அல்லது கருப்பு நிற்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அங்கே பசு மாடு நிற்குது க ரெண்டு கலரில் கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்திக்கிங்க கருப்பு சிகப்பு கூட பசுவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்ன விடாத லட்சனை அப்படிங்கிறாரு அப்போ கருப்பு நிக்குது சிகப்பு ஓடுது அப்படின்னா கருப்பு பசுமாடு அங்க நின்று சிகப்பு பசுமாடு ஓடுகின்றது அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு புரிஞ்சுட்டுச்சுன்னா இது விடாத லட்சனை அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த விடாத லட்சனைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அடுத்தது சொல்றாரு இப்ப அந்த வாக்கிய அர்த்தத்தையும் விட்டுடக்கூடாது வேற ஒரு வாக்கிய அர்த்தத்தினோடையும் சேர்த்துக் கொள்ளணும் அப்படி சேர்த்துக்கொண்டா அதுக்கு விட்டு விடாத லட்சணையின் பேரு அது எப்படின்னு சொல்றவராக இருப்பாரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க அவன் பேர் வந்து தேவதத்தன் இப்போ அந்த தேவதத்தன்கிற பேரில் இருக்கக்கூடியவனை வந்து நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவன் சின்ன பையன் அப்போ அவன் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவன் விளையாடிக்கிட்டு இருப்பான் சந்தவசமாக இருந்துகிட்டு இருப்பான் அவனுடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இருபது வருஷம் கழித்து நீங்கள் அவனை கிராமத்தில் பார்த்தது பிறகு இப்போ சென்னைங்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டியில் வந்து பார்க்குறீங்க அப்போ இப்போ அவன் பெரிய ஆளாயிருப்பான் இருபது வயசு பையனாக இருப்பான் சின்ன குழந்தையில பார்த்த பையனை இப்போ இருபது வயசு பையனாக நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இருபது வயசு பையனாக பார்க்கும்போது இப்போ அதே தேவதத்தன் தான் இங்கே இருக்கிறான் ஆனால் இந்த தேவதத்தன் எப்படி பெயர் என்னமோ அதே பெயர் தான் ஆடு என்ன அதே ஆள் தான் ஆனால் என்ன நடந்திருக்குது அவனுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நடந்துருச்சு சின்ன குழந்தையாக இருந்தவன் மிகப்பெரிய ஆளாக மாறிட்டான் இப்போ அவனுக்கு மீசெல்லாம் வந்துருச்சு அப்போ வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தான் இப்போ நல்லா அறிவாளியாக இருக்கிறான் அப்போ அன்னைக்கு வந்து ஒரு சோங்கேரியாக படுத்துகிட்டு இருந்தான் சின்ன குழந்தைகளை இப்போ சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்கிறான் விட்டு விடாத என்ன பாதியை வச்சுக்க போறோம் அன்னைக்கு பார்த்த தேவதத்தன் வந்து சின்ன குழந்தையா இருந்தான் அவனை விட்டுட போறான் ஆனா அதே தேவதத்தன் தான் இவன் இப்ப வந்து என்ன ஆயிட்டான் பெரிய ஆளாயிட்டான் அப்ப இந்த தேவத வச்சுக்க போறோம் ஒரே தேவதத்தன் தான் காலத்தின் மாறுபாட்டால சின்ன குழந்தையா இருந்தவன் இருபது வயசு பையன் மாறுறதுனால எவ்வளவோ வித்தியாசங்கள் அவங்ககிட்ட இருக்குது அப்ப நம்ம அந்த தேவதத்தின் வேற இந்த தேவத முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அன்றைய பருவத்துல சின்ன குழந்தையா இருந்தான் இன்றைய பருவத்துல இவன் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டான் அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் போது பாதியை விட்டுட்டு பாதியை வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வந்து விட்டு விடாத லட்சமே அப்படின்னு சொல்றாரு பாதியை வச்சுக்கிட்டு பாதியை விட்டுடணும் அப்போ விடாததுமான ஒரு லட்சணையை வந்து விட்டு விடாத இப்போ இந்த மூன்று லட்சணங்கள் சொல்றாரு இல்லையா விட்ட லட்சனை விடாத லட்சனை விட்டு விடாத லட்சணை இதுல எதை நம்ம ஜீவ பிரம்மத்தோட ஐக்கியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப விட்டலட்சணையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம எதெல்லாம் விட்டுடலாம் ஜீவன் கிட்டிருக்கிற பஞ்ச கோஷங்களை விட்டுடலாம் வேற என்ன விட முடியும் ஜீவன் கிட்ட சைத்தன்யத்தை விட்டுடணும் அப்ப ஜீவன் ஈஸ்வரனை ஒன்னாகுமா ஒன்றாக முடியாது ஏன்னா டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று சேர்த்த முடியாது ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் வேண்டாம்னு விட்டுடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது விட்டலட்சணையும் ஷூட் ஆகாதுங்கிறாரு அடுத்தது விடாத லட்சணை இப்போ விடாத லட்சணை என்ன இப்போ நான் வந்து ஜீவன்கிறவன ஒரு உடலில் இருக்கான் அந்த உடலையும் வச்சுக்கிறேன் பஞ்ச கோஷங்களையும் வச்சுக்கிறோம் சைத்தன்யத்தை வச்சுக்கிறோம் அப்போ இந்த மூணையும் வச்சுக்கிட்டு ஈஸ்வரனோட கம்பேர் பண்ணி பார்த்தா அப்போவா ஈஸ்வரன் ஷூட் ஆவறான்னா நிச்சயமாக ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் மேட்ச் ஆகாது ஏன்னா இவன் வந்து கிஞ்சிக்குணன் அவன் சர்வக்னன் அப்போ இவனுடைய அறிவு சிற்றறிவு அவனுடைய அறிவு பேரறிவு அப்போ இவன் வந்து ஒரு பிண்டம் அவன் வந்து ஒரு அண்டம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா வச்சுக்கிட்டாலும் செட் ஆகாது எல்லாத்தையும் விட்டுட்டாலும் செட் ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் விட்டு விடாத லட்சணையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்போ எப்படி மேட்ச் பண்ணலான்னு சொல்கிறார் பாருங்கள் இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் எந்த அடிப்படையில் மாறுபடுறாங்க உடல் அடிப்படையில் மாறுபடுறாங்க அதனால பஞ்ச கோஷங்களை விட்டுடுங்க ஜீவன் கிட்டிருக்கிற பஞ்ச கோஷங்களை விட்டுடணும் கிட்ட இருக்கிற சைத்தன்யம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஏன்னா அவங்கிட்டையும் ஜீவன்கிட்டையும் சைத்தன்யம் இருக்கு ஈஸ்வரன் கிட்டையும் சைத்தன்யம் இருக்கு அதே மாதிரி ஈஸ்வரன் கிட்டிருக்கிற இந்த பிரம்மாண்ட அண்டத்தை விட்டுடுங்க இந்த ஹோல் யூனிவர்ஸில் மறந்துடுங்க அப்போ அங்கே ஈஸ்வரன் கிட்டே என்ன இருக்குது சைத்தன்யம் இருக்கு அப்போ சைத்தன்யம்ங்கிற அடிப்படையில் ஜீவனையும் ஈஸ்வரனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று தான் ஆனால் இந்த உடலுடைய அடிப்படையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தே முடியாது அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்ல வராருன்னா இங்கே உடல் அடிப்படையில் வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்கப்பா இவன் சின்னவனாக இருக்கான் அவன் பெரியவனாக இருக்கிறான் இவனுடைய சக்தி இப்படி அவனுடைய சக்தி அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தத்துவங்கிற மகாவாக்கியத்துக்கு மேட்ச் ஆகவே ஆகாது எனக்கு ரெண்டையும் அசிப்பதத்தில் இணைக்க முடியாது அப்போ தத்துவங்கிற அந்த மிகப்பெரிய பிரம்மமும் தொம்முங்கிற இந்த நீயும் ஜீவனும் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிறீர்கள் அப்படின்னு பார்த்தா ஆன்மாவினுடைய அடிப்படையிலே உணர்வினுடைய அடிப்படையிலே அறிவினுடைய அடிப்படையிலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று உடல்னாலையும் இந்த பஞ்ச கோஷங்கள்னாலையும் நீ இந்த ஜீவன் வந்து காரிய ஈஸ்வரன் வந்து காரண ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க மற்றபடி ஆன்மாவின் அடிப்படையில் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இந்த மூன்று விதமான லட்சணைகள் மூலமாக இதை தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா ஒவ்வொரு ஜீவனையும் நாம் என்ன பண்ணுறோம் ஆத்மா அனாத்மான்ற ரெண்டாக பிரித்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ ஆத்மானா அது அறிகின்ற அறிவு சுரூபம் அனாத்மானா என்ன பஞ்ச கோஷங்களும் ஆத்மாவுக்கு எதிரான சமாச்சாரம் அப்போ இங்கே ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டு சேர்ந்த ஜீவன்கிட்ட அனாத்மாவாக இருக்கிற பஞ்ச கோஷங்களை நாம் பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஆத்மா மட்டும் அங்கே இருக்கும் அதுபோல ஈஸ்வரனை எப்படி நாம் பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற மிகப்பெரிய பிரம்மமாக நம்ம ஈஸ்வரனை பார்க்குறோம் ஏன்னா ஈஸ்வரனுடைய சக்தி எப்படின்னா சத்ய ஞானம் அனந்தம் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கிறான் ஈஸ்வரன் அவன் யார் இந்த ஜகத்துக்கே காரணமாக இருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு வந்து மாயை இருக்குது ஏன்னா வந்து போகிற விஷயங்கள் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் கிட்ட வந்து போகிற விஷயம் வந்து உண்மையாக இருக்க முடியாது அது வந்து மாயைங்கிறதுனால இப்போ ஈஸ்வரன் கிட்டதான் நம்ம எதை நீக்கணும் மாயை நீக்கிட்டிங்கன்னா சத்தியஞான அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அவனுக்கு எப்பயுமே நிலையானது அதை எடுத்துக்கணும் அது மாதிரி ஜீவன இடத்துல ஆத்மா எடுத்துக்கணும் இப்ப இந்த ரெண்டும் இணைஞ்சதுன்னா அங்க ஜீவ பிரம்மாக்கியும் உண்டாயிடும் அப்ப இந்த ரெண்டாக நம்ம பிரித்து வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா ஜீவனை வந்து ஆத்மா அனாத்மா என்றும் ஈஸ்வரனை வந்து சச்சிதானந்தம் என்றும் மாயை என்றும் ரெண்டாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படி பார்த்தா ஜீவனை ஈஸ்வரனையும் அந்த பிரம்மாண்ட நிலையில பார்க்கும் போது முடியாது ஆனா இந்த அடிப்படையில பார்த்தா இங்க விட்டு சரி வராது விடாத சரி வராது ஆனா விட்டு விடாத லட்சணையின் இப்போ ஈஸ்வரனும் ஜீவனும் இணைய முடியும் அப்படிங்கிறது இங்க ப்ரூவ் பண்றாரு இந்த பாடல் வழியும் ப்ரூவ் பண்றார் அது எப்படி ப்ரூவ் பண்றாருனா ரெண்டு பேருடைய சைத்தன்ய அம்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜீவனுக்கு பஞ்ச கோஷங்களை தியாகம் பண்ணிடுங்க ஈஸ்வரனுக்கு மாயையை தியாகம் பண்ணிடுங்க இந்த ரெண்டும் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் இங்க சுட்டி அப்போ ஈஸ்வரன் கிட்ட இருக்கிற மாயையை நம்ம விட்டு விடணும் ஜீவன் கிட்ட இருக்கிற பஞ்ச கோஷங்களை விட்டு விடணும் இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே அப்படிங்கிற இந்த விட்டு விடாத லட்சணையின் மூலமாக இங்க நிரூபிக்கிறாரு அப்போ இந்த இருவருக்கும் இடையில் ஒரு அத்வைதத்தை நிலைநாட்டணும்னா பிளவுபடாத ஒன்றாக இருக்க வேண்டும்னா இங்க நம்ம விட்டு விடாத தான் அவங்களை அணுகணும் அப்படிங்கறத இந்த பாடல் மூலமாக நிரூபிக்கிறாரு இதுதான் ஜீவன் ஈஸ்வரன் என்ற இரண்டு பேருக்கும் உண்டான ஐக்கிய நிலை அப்படின்னு அந்த பாடல் இருபத்தி பாடல்ல தெளிவுபடுத்துறாரு அடுத்தது எழுபத்தி மூன்றாவது பாடல்ல பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசங்கால அவனிவன் என்பவெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக காட்டும் அப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப சோயம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறாரு சோயம்ங்கிறத சமஸ்கிருத வார்த்தையில பிரிச்சோம்னா சக அயம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் சோயம் அப்படிங்கறது ரெண்டா பிரிச்சோம்னா சஹ அயம் சஹன்னா சமஸ்கிருதத்துல அவன் அர்த்தம் அயம்னா நான் அர்த்தம் அப்ப அவனும் நானும் அதாவது சோயம் என்னும் பதங்களின் வாச்சி அர்த்தம் அப்ப அவனும் நானும் ஒன்றே தத்துவம் அசி அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இங்க சொல்ல வராரு சோயம் என்னும் பதங்களின் வாச்சி அர்த்தம் அப்ப தத்வம் என்கின்ற வார்த்தையினுடைய வாச்சியார்த்தம் என்னன்னா அந்நிய தேசங்கால அவனிவன் என்பவெல்லாம் அப்படி எப்படி பார்க்கணும் தூர தேசம் சமீப தேசம் கடந்த காலம் நிகழ்காலம் அப்படின்ட்டு பலவிதமான இந்த கால தேசங்களுக்கு உட்பட்ட விஷயங்களும் சரி இந்த உடல் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்ப அவனும் இவனும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கண்டிப்பா இருக்குது அதை தான் இங்க விளக்கம் கொடுத்து என்ன சொல்றாங்க அதாவது அன்று பார்த்த தேவதத்தனான அவனும் இன்று பார்க்கின்ற தேவதத்தனான இவனும் எதிரடிப்படையில் வாக்கியார்த்தத்தை விட்டு அவற்றை அனுசரித்த லட்சியார்த்தமான தேகம் என்பதை விடாமல் விசாரிக்கையில் தேவதத்தன் என்பவனை ஒன்றை தெளிவாக காட்டுகின்றது அப்ப தேவதத்தன்கிறவனை ஒன்றதை கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் விடாத லட்சப்படையெல்லாம் அவனோட உடம்பு விட்டுவிடக்கூடாது ஏன்னா அவன் அன்னைக்கு பார்த்த சின்ன குழந்தையா இருக்கும்போதும் அதே தேவதத்தன் தான் வயசு பையனா பார்க்கும் போதும் அதே தேவதத்தன் ஆனா சின்ன குழந்தையில இருந்த கேரக்டர் இப்ப இருபது வயசுல இல்ல சின்ன குழந்தைங்க இருந்த உடல் இப்ப இருபது வயசுல இல்ல எல்லாமே மாறி இருக்குது ஆனா இது மாறி இருக்கிறதுனால இவன் வேற அவன் வேறன்னு சொல்ல முடியுமான் முடியாது அப்போ இது விடாத லட்சினுடைய அடிப்படையில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்ப அவனிவன் என்பவன் எல்லாம் சொன்ன இவரதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடல் தேவதத்துவன் வெளியாக காட்டும் அப்படிங்கிறாரு அப்ப அது போல ஜீவ ஈஸ்வர விஷயத்திலும் இருவருக்கும் உள்ள காரிய காரணங்களை பேதங்களை கொண்ட வாக்கிய அர்த்தங்களை விட்டு இருவருக்கும் பொதுவாக உள்ள சேதனம்சத்தை லட்சிய அர்த்தமாக வைத்துக் கொண்டு பார்த்தோம்னா ஒன்றேயான அந்த பரபிரம்மத்தை அது தெளிவாக காட்டும் அப்படின்ட்டு இந்த பாடல சொல்ல வராரு இந்த பாடல அதுதான் சொல்ல வராரு சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடல் தேவதத்தன் ஒருவனை வெளியாக காட்டும் அப்போ அந்த வித்தியாசம் வந்து உடல் அடிப்படையில நம்ம எந்த இடத்துல விடணும் எந்த இடத்துல விடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டது போல இங்கே ஜீவன் ஈஸ்வரன் விஷயத்துல கூட நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்களுடைய உடலை அவங்களுடைய உடலை கம்பேர் பண்ணி எடுத்துக்க கூடாது இந்த ரெண்டு பேருடைய சேதன அம்சத்தை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்க கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தரேதான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெளிவுபடுத்துறார் அடுத்து எழுபத்தி நாலாவது பாடல் தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மாய் சாட்சியான வத்துவை விடாமற் பேத வாட்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டமென்றே அசிபத ஐக்கியம் காட்டும் அப்படிங்கிறார் என்ன சொல்ல வரா ததங்கள் பிரம்மமாய் சாட்சியான மகா வாக்கியம் இருக்கு மகா வாக்கியம் தத்துவமாசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது அப்ப இந்த வார்த்தையில பேதத்தை உண்டாக்குகின்ற வாக்கிய அர்த்தம் என்ன இப்ப தத்துவம் அப்படிங்கிறது ரெண்டுமே அவங்க இருவருக்குண்டான பேதத்தை உண்டாக்குது எந்த வகையில பேதத்தை உண்டாக்குது இப்போ தொம் அப்படிங்கிற பதம் வந்து ஒரு சாதாரண ஜீவனை குறிக்குது தத்துங்கிற பதம் வந்து அந்த ஈஸ்வரனை குறிக்குது அதாவது இப்ப இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா இப்ப கூடஸ்தன் அப்படிங்கிறவன் யாரு ஜீவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவன் அப்ப இந்த கூடஸ்தனும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக வெளியே இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ஒன்றுதான் எந்த அடிப்படையில நாம் இங்க ஒன்றுன்னு சொல்லணும் திருப்பி அதே விஷயம் தான் சொல்ல வரேன் இங்கே எந்த இடத்துல விடணும் எந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கிய அர்த்தத்துடைய லட்சிய அர்த்தத்தை விடாமலும் விட்டு விடாத லட்சியினால் பிரம்மே நீ நீயே பிரம்மம் என்ற அகண்டமான சேதன தர்மத்தின்படி இங்கே அசிப்பதம் வாயிலாக ஐக்கியத்தை உண்டாக்கணும்னா அது சரியாக வந்துடும் அப்படிங்கிற சொல்றாரு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிப்பத ஐக்கியம் காட்டும் அப்படிங்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் இந்த பாடலில் அவர் என்ன சொல்ல வராருனா தத்துவம் அதுவாகவே நீ இருக்கிறாய் ஆனா இங்கே என்ன வித்தியாசம் வருது இந்த அகண்டம்னா கொஞ்சம் கூட துண்டிக்கப்படாதது ஏன்னா அது அகண்டமாக இருக்கிறது அது எந்த ஒரு சின்ன துண்டு கூட இல்லை ஆனால் அங்கே கண்டம்னா என்ன சொல்கிறோம் அந்த அகண்டத்துலேருந்து ஆங்கிற வார்த்தையை முன்னாடி எடுத்துட்டோம்னா அது கண்டம் கண்டம்னா துண்டு துண்டாக இருக்கணும் அர்த்தம் அவ்வளோ பெரிய அகண்டத்தில் எது துண்டாச்சு எந்த அடிப்படையில் இங்கே ஜீவாத்மா பரமாத்மா பிரிஞ்சுது இந்த உடலுடைய அடிப்படையில் தான் ரெண்டு பிரிஞ்சுது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மிகப்பெரிய மகாகாசம் வந்து அகண்டமாக இருக்குது அது துண்டாகவே இல்லை ஆனா ஒரு பானை அந்த இடத்துல வச்ச உடனே அந்த பானக்குள்ள அந்த ஆகாசம் நுழைஞ்சுக்கிட்டு இருக்க உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இது கடாகாசம்ங்கிறோம் அத மகாகாசங்குறோம் அப்ப நம்ம இங்க பிரிச்சுக்கிறோம் ஒரே ஆகாசத்தை என்ன பண்றோம் ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம் இந்த பானக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் வந்து கடாகாசம்ப்பா இந்த பானைக்கு வெளியே இருக்கிறது மகாகாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே ஜீவ ஈஸ்வர பிரிதல் எப்படி வருதுன்னா இந்த உடலுடைய அடிப்படையில் தான் பிரியுது கண்டமோ அகண்டமும் பிரியுது அப்போ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த தோன்றிய ஆபாச தத்துவம் அதாவது மாயையில் பிரதிபலித்த ஆபாசமாகிய ஈஸ்வரனுக்கு உண்டான சேதனமும் ஜீவனுக்கு உண்டான சேதனமும் தான் இங்கே மாறுபடுது என்ன அடிப்படையில் மாறுபடுது உடலுடைய அடிப்படையில் மாறுபடுது அப்போ இந்த உடலுங்கிற விஷயத்தை நீங்கள் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய சைத்தன்யமும் ஒன்றுதான் அவன் வந்து சமஷ்டி சுரூபமாக இத்தனை உடல்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய விராட்டா இருக்கிறான் எல்லையற்ற பிரம்மாண்டமாக இருக்கிறான் அகண்டமா இருக்கிறான் இவன் என்ன பண்றான் விஎஸ்டி சரீரத்துக்குள்ள தனியா வந்துட்டு அதே சைத்தன்யத்தை இவனை வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா பார்க்கறதுக்கு தனிப்பட்ட ஒரு உடல் எடுத்த மாதிரி தெரிகிறதுனால இவன் எல்லா விதத்திலும் சிறியவனாக மாறிடுறான் அப்போ இவனை வந்து ஜீவன் சொல்றான் அவனை வந்து ஈஸ்வரன் சொல்றான் அந்த அடிப்படையில நீங்க பிரித்து பார்க்க கூடாது அது உடல் அடிப்படையில் உண்டான பிரிவெளி வந்துடும் அதனால ரெண்டு பேருடைய சேதனத்தை தான் நம்ம இங்க முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் அவரு ஆழமாக வலியுறுத்துறாரு அதை எப்படி எல்லாம் பிரிக்கணுங்கிறத அவர் சொல்றாரு இப்ப ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் எப்படி நம்ம சாதாரணமா எடுத்துக்கணும் ஒரு மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படி ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ஒண்ணு சேர்த்த முடியாது அப்ப கண்டிப்பா ரெண்டு பேருக்கு இணைப்பை உண்டாக்கவே முடியாது ஆனா இங்க ஆபாச சகித மாயை அதாவது தோன்றி மறைகின்ற இந்த உடல்ங்கிற விஷயத்துல ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஏன் அப்படின்னா இங்க எதுவுமே இந்த தோன்று மறையக்கூடிய பொருள் வந்து நிலையற்றது இப்ப இந்த உடல் இருக்கும் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு இருக்காது ஒரு குழந்தை இப்ப இன்னைக்கு அந்த குழந்தை நூறு வருஷம் கழிச்சு இருக்காது அப்போ ஒரு நூறு வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு உடல் வந்து வந்து போகின்ற ஒரு உடல் தான் அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்த அண்டத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்வைக்கு தெரியாதனால ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்குது இப்ப நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டு இருக்குது கிரகங்கள் மாறிக்கிட்டு இருக்குது எல்லாமே அதனுடைய சக்தியில மாற்ற நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதனால தான் ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கின்றது மாற்றத்தை நிச்சயமா நிறுத்த முடியாது ஏன்னா இது ஒரு மாயா சக்தியில நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த மாற்றத்துக்குள்ள வரக்கூடிய இந்த உடலா இறைவன் அந்த உடலா பிரம்மம் அப்படின்னா இல்லப்பா இதெல்லாம் வந்து போகின்ற பொருளுங்கிறதுனால இதை மாயேன்னு புரிஞ்சுக்கும் ஆனா என்றும் மாறாத ஒன்று இருக்குது பாத்தியா அதுதான் சைத்தன்யம் அதுதான் ஈஸ்வரன் அதுதான் பிரம்மம் அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ மாறாத பொருள் தான் நீ என்றும் அழியாத பொருள் தான் ஆனா இது வந்து போற உடலோ இந்த மனமோ அல்லது இந்த புத்தியோ இல்ல இந்த கோஷங்கள் எல்லாமே நீ நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காத இதெல்லாம் விட்டுடு அப்படிங்கறத எங்க தெளிவுபடுத்துறாரு அப்போ இந்த ஆபாச சகிதங்கிறது தோன்றுதல் அர்த்தம் ஆபாசம்னா இங்க என்னன்னா தோன்றுதல்ங்கிற அர்த்தம் அப்போ மாயில் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை வந்து நாம பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது அந்த அடிப்படையில் ஜீவஈஸ்வர் ஐக்கியம் உண்டாகாது அப்படிங்கறத இந்த பாடலை தெளிவுபடுத்துறாரு எழுவத்தி நான்காவது பாடலில் அடுத்தது பாடல் கடநீரின் மேகநீரு கண்ட வான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடு என்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக சிவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா கட நீரின் மேக நீரின் கண்ட வான் இரண்டும் பொய்யே அதாவது ஒரு கட குடத்து நீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாயத்துக்கும் மேக நீரில் ஆகாயத்தையும் தனித்தனியாக கருதுவது பொய்யே அப்படிங்கிறார் அதாவது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா இப்போ ஒரு நீருங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடத்துக்குள்ளே வச்சிருக்க தண்ணியும் தண்ணி மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் தண்ணி தான் அது வந்து மழையா பொழிய போறதுக்கு முன்னாடி ஒரு மேகமாக இருக்கிறது இப்ப அப்படிப்பட்ட ஒரு மேக நீர்ல இருக்கக்கூடிய ஆகாயமும் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆகாயம் அதாவது இப்போ அந்த ஆகாயம்தான் கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த நீர்ல பிரதிபிம்பிக்கும் பிரதிபிம்பித்த உடனே அந்த ஆகாயம் வந்து மேக மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அது வந்து ஒரு நீர் இங்க கீழே வந்து ஒரு குளத்துல ஒரு நீரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம் அதுல அதே மேகம் பிரதிபிம்பிக்கும் அப்ப இங்க இந்த ரெண்டு மேகமும் எப்படி தனித்தனியா இருக்குதா கிடையாது அந்த மேல இருக்கிற ஆகாயம்தான் இந்த கீழே வச்சிருக்கிற பாத்திரத்துல அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியிலயும் தெரியுது அதே மாதிரி மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்லையும் அதே ஆகாயம்தான் தெரியுது ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி வித்தியாசமா இருக்குதுன்னா இது ஒரு சின்ன குடத்துல தெரியிற ஆகாயம் மாதிரி தெரியுது அது வந்து மேலே பிரம்மாண்டமான ஆகாயம் மாதிரி தெரியுது ஆனா ரெண்டுமே தண்ணீனால தான் பிரதிபிம்பிக்கதே தவிர இந்த ஆகாயம் வந்து ஒண்ணுதான் பொய் கிடையாது அப்படி சொல்ல அப்ப பேதம் எல்லாம் இந்த உபாதியான குடத்தில் உள்ள நீரிலும் மேகத்தில் உள்ள நீரினால் மட்டும்தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல கடநீரில் மேகநீரில் கண்ட வான் இரண்டும் பொய்யே அப்ப அந்த ஆகாயம் வந்து பிரதிபிம்பிக்க கூடிய அந்த உருவம் குடத்துல வச்சுக்கிற தண்ணீர்ல பார்த்தாலும் ஒன்னுதான் ஆகாயத்தில் இருக்கிற தண்ணீர்ல பார்த்தாலும் ஒன்னுதான் ஆனா நாம பிரிச்சு பார்க்கிறது நம்ம அறியாம அது ரெண்டும் ஒன்னுதான் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அதான் இந்த முதல் பாட்டுல பொய்யின்னு சொல்றாரு கடநீரில் மேகநீரில் கண்ட வான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் அப்போ குடத்தில் உள்ள ஆகாயமும் எங்கும் நிறைந்துள்ள பரவெளி ஆகாயமும் எப்போதும் ஒன்றுதான் ஏன்னா அந்த ஆகாயத்தை பிரிக்க முடியாது அந்த பிரிவு எதனால உண்டாகுதுன்னா ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம உட்படுத்திக்கும் போது ஒரு பவுண்டரியை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் இப்ப எப்படி இந்த பரந்த நிலப்பரப்ப நம்ம ஏக்கரா கணக்கில் பிரிச்சுக்கிட்டு இது என்னுடைய இது உன்னுடைய சொல்றோம் அந்த பவுண்டரி நமக்குள்ள வச்சுக்கிட்டதுனால இது நமக்குண்டான இடத்த நம்ம பட்டா போட்டு வச்சுக்கிட்டு இந்த இடம் என்னுடைய இதுக்குள்ள நீ வரக்கூடாது அது உன்னுடைய உன்னுடைய இடத்துக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படி நம்ம பிரித்து வச்சுக்கிறதுனால இந்த மொத்த நிலப்பரப்பும் பிரிஞ்சுடுமா நம்ம தேசங்களை கூட அப்படி தான் பிரித்து வச்சுக்கிறோம் இது என்னுடைய நாடு இந்தியா அது அவனுடைய நாடு அமெரிக்கான்னு பிரித்து வச்சுக்கிறோம் ஆனால் இந்த எல்லா நாடுகளும் எதுக்குள்ள இருக்குது இந்த மொத்த பூமிங்கிற பந்துக்குள்ள இருக்குது ஆனால் இந்த பிரிவினைகள் யாரால் உண்டாக்கப்பட்டது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது ஏன்னா இந்த மொத்த பூமியும் ஒன்றே அந்த நிலப்பரப்பு எங்கும் பிரிக்க முடியாதது ஆனால் அந்த பிரிவினைகளை உண்டாக்குவது எது மனித மனம் அப்ப அந்த அடிப்படையில இங்க பேதம் நம்மிடத்தில்தான் இருக்கிறதே தவிர படைப்பில் இல்லை அப்படிங்கிறத அவர் சாராம்சத்தை சொல்ல வர்றாரு இந்த படைப்புல பேதம் இல்லை அப்ப பேதம் என்பா உபாதியான குடத்தில் உள்ள நீரினாலும் மேகத்தினாலும் தான் இருக்குதே தவிர உண்மையிலே வந்து ஆகாயத்தில் பேதம் இல்லைப்பா அது மாதிரி பூமி அப்படித்தான் இங்க குடவானும் பெரியவானும் கூடியொன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் அப்படிங்கிறார் அதுபோல உடல் என்ற உபாதிக்குள் இருக்கின்ற ஜீவசாட்சியான கூடஸ்தனும் எங்கும் வியாபித்திருக்கின்ற ஈஸ்வர சாட்சியான பிரம்மமும் எப்போதும் ஒன்றே என்ற திடமான உன் சுய அனுபவத்தில் நானே சிவம் என்று இருப்பாயாக அதுதான் அங்க சொல்ல வர்ற எப்படி சொல்ல வர்றார்னா இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே சிவம் அகம் அகம் சிவம் அப்படின்னு சொன்னா சிவோகம்னு பேரு சமஸ்கிருதத்துல அகம்னா நான் சிவங்கிறது என்றும் அழியாத பொருள் பிரம்மம் அப்ப நானே சிவம் சிவோகம் அப்படின்னு சொல்றது சமஸ்கிருத வார்த்தை அதை தான் அவர் சொல்றார் சிவமே நான் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்ப இந்த பாட்டுல அவர் சொல்ல வர்ற இந்த சாராம்சம் என்னன்னா கடநீரின் மேகநீரின் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரிய வானம் கூடியொன்றாம் எப்போதும் இந்த ரெண்டு வானத்திலயும் வேறுபாடெல்லாம் இல்லப்பா குடத்துல தெரியிற வானமும் வெளியே மேகத்தில் இருக்கக்கூடிய வானமும் ஒண்ணுதான் ஆனா நம்ம பிரிவினை எல்லாம் அந்த நீரில் தான் இருக்குது இங்கே பானக்குள்ள சின்ன நீரை வச்சுக்கிட்டு அதுல தெரியிற ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இது ஒரு சிறிய ஆகாயமும் சொல்றோம் மேல வந்து பிரம்மாண்டமான நீர்நிலையில தெரியக்கூடிய ஆகாயத்தை வந்து பெரிய வானமும் சொல்றோம் ஆனா இங்க அப்படியெல்லாம் இல்லப்பா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அந்த அதுதான் இந்த எழுபத்தி பாடல்ல சொல்லிக்கிட்டே வராரு அதாவது அவர் வந்து இந்த தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அது எப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியணும் எப்படியெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை கையாள்றாரு ஏன்னா ஒரு மகாவாக்கியம் சாதாரணமா சொல்லிடுச்சு தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதை சொல்லிடுச்சு ஆனா அந்த வார்த்தையை எடுத்து ஒரு சிஷியங்கிட்ட தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய குரு உபதேசம் கொடுத்துட்டா ஆனா அந்த சிஷியனால அதை ஏற்றுக்க முடியல அது எப்படி இங்கே தத்துவமசியம் அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி வாய்ந்த ஈஸ்வரனும் நானும் ஒன்றாக இட முடியுமா அல்லது பிரம்மமும் நானும் ஒன்றாக இட முடியுமா அதனுடைய சக்தி எப்படிப்பட்டது என்னுடைய சக்தி எப் எப்படிப்பட்டது அப்புறம் அதனுடைய இதெல்லாம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது என்னுடைய இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்னையும் அதையும் நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கும்போது அவர் சொல்ல வராரு எந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டேன் நீ இந்த உடல் அடிப்படையில் நினச்சிக்கிறியா இல்லைப்பா அப்போ நீ நினைக்கிற மாதிரி இந்த உடல் கிடையாது ஈஸ்வரன் நினைக்கிற வருஷியமும் நீ நினைக்கிற மாதிரி இந்த யூனிவர்சல் அப்படியே உன்னோட பொருந்தாது ஏன்னா நீ யூனிவர்சத்துல ஒன் ஆஃப் த பார்ட் தான் அப்போ இந்த மொத்த யூனிவர்சலும் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால நீங்க இருப்பது ஈஸ்வரன் மட்டும் தான் ஆனா நீ என்ன பண்ணிட்ட தன்னைத்தானே பிரித்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் வேறு நான் வேறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கிடையவே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் யாருடைய அம்சம் சைத்தன்ய அம்சம் பிரம்மத்தனுடைய அம்சம் நீங்க ரெண்டு பேரும் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் நீங்க பிரியவே இல்லை பிரிவினைகள்லாம் உங்களுடைய மனதில் தான் மனிதர்களுடைய மனதில் தான் இருக்குது அப்படிங்கிறது அவரை எடுத்துக்கோறதுக்காக இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட தத்துவத்தை விளக்கிக்கிட்டே வர்றார் இந்த பாடல்களையாக சொல்லிக்கிட்டே வர்றார் இதை மாற்றி மாற்றி பாடல்கள் சொல்கிறாரு எத்தனை பாடலில் எந்தெந்த வகையில் சொல்ல முடியுமோ அந்தந்த வகையில் விளக்கம் கொடுக்குறாரு இலக்கணம் இலக்கியம் அப்படின்லாம் எடுத்து எல்லா அறிஞர்களும் புரிந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து சாதாரணமாக சொன்னால் கூட ஏற்றுக்குவான் ஆனால் அறிஞர்கள் அவளை சீக்கிரம் ஒரு சாதாரண விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்போது இந்த மிகப்பெரிய தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தினுடைய உண்மையான பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே புரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் வந்து நம்ம அடுத்த பாடல் இருபத்தி ஆறுலன்னா அடுத்த வாரம் போகலாம் இப்போ இந்த புரிதல் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகாவாக்கியத்தினுடைய பொருளை நம்ம உள்வாங்கும் போது இப்போ நான் அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வருது இப்போ அகம் பிரம்மாசனிங்கிற புரிதல் வந்தவுடனே பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா இப்ப நானே இறைவன் நானே கடவுளுங்கிற ஒரு அகங்காரத்துக்குள்ள வந்துடுறாங்க இப்ப அந்த அகங்காரம் என்ன நடக்கும் அப்படின்னா அப்பவும் ஈஸ்வரன் பிரம்மத்திலிருந்து அவனை பிரிச்சிடும் ஏன்னா இது வந்து ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாக அவன இடத்துல போய் சிக்கிக்கும் ஏன்னா இப்போ இந்த பெரும்பாலானவங்க இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை படிச்சுட்டு தன்னை கடவுள் மாதிரி பாவிச்சுக்கிட்டு அப்படியே தானே கடவுள்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த நிலைப்பாடு வந்து என்ன நடந்துரும் தெரியுமா ஈகோவனுடைய உச்சம் ஆயுதம் இங்க அகம் பிரம்மாஸ்மிங்கறது ஏன் இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்லுதுன்னா அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்ல அந்த ஈஸ்வரனில் நீ ஒரு அங்கம் நீ உன்னை வந்து சாதாரணமா மதிப்பிட்டுக்காத நீ வந்து சாதாரண உடல் ஒரு சி கிஞ்சிக்கணுன்னு நினைச்சுக்காத நீ ஒரு மிகப்பெரிய அம்சம் அப்படிங்கிறது எதன அடிப்படையில் சொல்ல வராங்கன்னா அந்த பிரம்மாண்ட சக்தி இந்த பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கு அதுல ஒரு சிறு அணு நீ அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விளக்கிக்கிட்டே வராங்க ஆனா இதை அறமுறையா கேட்டு புரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அகங்காரத்துக்குள்ள வந்துட்டு ஓ இவ்வளோ நாள் நான் சாதாரண ஜீவனா இருந்துட்டு இருந்தேன் அப்ப நான் வந்து மிகப்பெரிய சக்திமான அப்போ பிரம்மாண்டமான பிரம்மமான நான் அப்போ எனக்கு நிகரம் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோல வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சைத்தன்ய அம்சத்துல தன்னை பிரம்மமாக பார்க்காம இந்த பஞ்ச கோஷங்கள் கொள்ளையே சிக்கிக்கிட்டு தன்னை பிரம்மமா பார்க்கறாங்க பஞ்ச கோஷங்களை விடுறதில்ல பஞ்ச கோஷங்களை விட்டுட்டு பிரம்மமாக பார்த்தா எல்லாமே இல்லாமல் போயிடும் ஏன் எல்லாமே இல்லாமல் போயிடும் தனக்கு வேறு இங்கே ஒன்றுமே இல்லையே இருப்பதெல்லாம் சைத்தன்யம் மட்டும்தானா இங்கே யார் யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுறது இருக்கிற நானே தான் இல்லாமல் இருக்கிறேன் என்ன போய் நான் இந்தா நான்தான் நான்தான் உங்கள் கிட்டே போய் சொல்கிறதுல நீங்கள் எதாவது கேட்குறதுக்கு இருக்கீங்களா இல்லை நீங்கள் வேறேன்னு நான் வேறேன்னு பிரித்து பார்க்குறதுக்கு இங்கே எதாவது இருக்குதா இரண்டாவது பொருள் ஒன்று இங்கே இரண்டாவது பொருள் இருந்தால் நான் நீ அப்படிங்கிற அந்த வேற்றுமைகளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உண்டாகும் ஆனா இங்க அறகுறையாக படித்த பாடத்திட்டத்தினால வர்ற பிரச்சனை என்னென்னா அகம் பிரம்மாஷ்மிங்கிற ஒரு அகங்காரம் தனக்குள்ளே வந்த உடனே நானே கடவுள் அப்படிங்கிற ஒரு ஈகோ அதிகமான உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே எல்லாரையும் ஒரு துச்சமாக பார்க்குறான் அப்புறம் அவனுடைய ட்ரெஸ் வேறு சேஞ்ச் ஆகிடுது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புளித்தோல் போட்டுக்கிறான் இப்போ ஒரு உத்ராட்சம் போட்டுக்கிறான் கையில் ஒரு சூளாயத்தை ஏற்றிக்கிறான் எடுத்துக்கிட்டு நானே சிவம் அப்படிங்கிறான் அப்ப நானே சிவம் அப்படின்னு அவன் சொல்றான் அந்த அகங்காரம் எங்க ஆடுதுன்னா அந்த உடலினுடைய அடிப்படையில் அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது ஆனா உணர்வும் அறிவும் அவன்தான் அவன் எப்ப புரியுதோ அப்ப இங்க எல்லாத்தையும் விடுறது இங்க சாஸ்வதம் ஏன்னா பஞ்ச கோஷங்களே நீக்குங்குது சாஸ்திரம் இந்த உடல் நீ இல்லப்பா இந்த மனம் நீ இல்லப்பா இந்த புத்தி நீ இல்லப்பா இதெல்லாம் வந்து உன் போத்திக்கிட்டு இருக்குது நீ உண்மையான சைத்தன்யம் நீ மிகப்பெரிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லும் இங்க நம்ம எப்படி ஒன்றுனோம் பக்தினா என்ன அனநிய பக்தினா என்ன அதாவது இறைவனும் நானும் வேறு பேர் அல்ல ரெண்டு பேரும் அந்நியம் அல்ல அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அன்னியன்கிற வார்த்தையில வரக்கூடிய விஷயம் அது அனநியம் அப்படின்னு முன்னாடி ஒரு ஆசை எடுத்துட்டா அந்த அந்நியனுக்கு வேறான ஆப்போசிட் வேர்டு ஒன்றானவர்கள்னு அர்த்தம் அனன்யம் அப்படின்னா ஒன்றானதுன்னு அர்த்தம் அப்போ அனநிய பக்தின்னு நாரத பக்தி சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னா இங்க இறைவனை எனக்கு வேறாக பக்தி செலுத்தும் போது அங்க அனஞ்ச பக்தி உண்டாகுவதில்லை துவைத பக்தி உண்டாயிடுது ஏன்னா நான் பேர் இறைவன் பேருங்கிற அந்த பிரிவினைகளில் பக்தி செய்கிறான் ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி இறைவனை வந்து சர்வக்னனாக பார்க்குறான் இவனை வந்து இவன் கிஞ்சிக்ணனாக பார்க்குறான் அவனை வந்து அண்டமாக பார்க்குறான் இவனை பிண்டமாக பார்க்குறான் இந்த பக்தி துவைத பக்தி ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேரையும் ஐக்கியப்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரும் சேதனத்தில் ஒன்று தான் தான் பிரிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேதனத்தில் ஒன்று சேர்ந்து பாருங்கள் உங்கள் உணர்வோடு உணர்வு விளையாடணும்னா அங்கே இருமைகளே இருக்காதுப்பா அப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ள பூரிக்கும் அதுதான் பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லுது அப்போ இங்கே நம்ம என்ன அடிப்படையில் இறைவனோட இணையனோ இவ்வளோ நாள் நான் தெரியாமல் ஈஸ்வர சக்தின்னு தெரியாமல் இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தேன் எப்படி ஒரு தாயும் சேயும் பிரிஞ்சு இருந்தால் அந்த பிரிவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எப்படி அதனுடைய ஆனந்தம் இருக்கும்னு தெரியாமல் இருப்பாங்க ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தையை தவிர விட்டுற அந்த தாயி ரெண்டு மூணு மாதங்கள் கழித்து அந்த குழந்தையை பார்த்தா அவளுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பெருகும் அந்த குழந்தைய அம்மாவை பார்த்தா எப்படி ஒரு அன்பு பெருகும் ரெண்டு பேரும் எப்படி போய் கட்டி தழுவிக்கிட்டு அவங்களுடைய இரண்டு உடல்களும் ஓர் உடலாக மாறி அந்த உணர்வின் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்குவாங்களோ அந்த விஷயத்தை இங்கே சொல்ல வருது சாஸ்திரம் நீங்கள் ரெண்டு பேரும் உடல் ரீதியாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உணர்வு ரீதியாக பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்ல வருது அதைத்தான் நீ வந்து பிரம்மம் பிரம்மம்னு அது சொல்லுது தத்துவ மசிங்கிற வந்து மகான்கள் சொல்கிறோடைய நோக்கம் என்னன்னா நீ இறைவனுக்கு வேறாணவன் அல்லனு அவங்க சொன்ன உடனே நானே இறைவன் எடுத்துக்கோன்னு சொல்லவே வரல அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் சிசு எப்ப சொல்லணும் நான் இறைவன் தான் எந்த அடிப்படையில உணர்வின் அடிப்படையில நான் அவனு ஒண்ணுதான் புரிஞ்ச உடனே அவங்ககிட்ட வரணி என்னவா இருக்கும் தெரியுமா இருமைகளற்ற அந்த ஏக்கத்துவமான நிலையிலே உணர்வு ரீதியாக நிலையிலே இங்க தொழுபவனுங்கிற ஒருத்தன் இல்லை தொழக்கூடியவனு ஒருத்தர் இல்லை அப்ப இங்க இருமைகள் கடந்த இறைவனும் நானும் ஒன்னாகும் போது நான் பேரும் அவன் பேர் பிரிக்காத ஒரு நிலை வரும்போது இங்க எல்லாமே அவனாக இருக்கும்போது எதை பிரிச்சு பார்க்க முடியும் எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது அப்ப வந்து நான் ஒரு பெரிய ஆளு நீ ஒரு சாதாரண ஆளுன்னு துச்சமா பாக்குற மனநிலை அங்க வருமா அப்ப நான் வந்து உயர்ந்த கடவுள் நீ வந்து சாதாரண மனுஷன் அப்படின்னு பார்த்தா அங்க அகங்காரம்தான் மேலும் அங்கும் இப்ப ஈஸ்வரன் வந்து நான் வந்து பெரிய ஆளு நீ வந்து சின்ன ஆளுன்னு நம்மள சொல்லவே இல்லையே எந்த இடத்துல ஈஸ்வரன் வந்து தன்னை பெருசா காட்டிக்கிட்டு நம்மள சின்னதா எதிர்பார்த்து சொல்றானா அப்படி அவன் என்னைக்குமே சொல்றது கிடையாது இந்த மனிதன் தான் மனதில சிக்கிக்கிட்டு என்ன பண்றான் தன்னைத்தானே சின்னவன் ஆக்கிக்கிறான் அவனை பெருசாக ஆக்கிக்கிறான் அப்படி ரெண்டு பிரித்து பார்க்குறான் இல்லைன்னா இன்னொன்று செய்கிறான் நான் வந்து கடவுளாயிட்டேன் நீ எல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்த சுச்சமாக பார்க்குறான் ஆனால் இன்னொருத்த துச்சமாக பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களும் எங்கே இருக்காங்க அதே யூனிவர்சல்தான் இருக்காங்க அப்போ அந்த அண்டத்திலிருந்து அவங்கள பிரிக்க முடியாது அதே அண்டம் தான் இவங்க கூட பிண்டத்துல இருக்குது ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் இவன் மட்டுமே அண்டமாவும் அவனை பிண்டமாகவும் இவன் துச்சமாக பார்க்கறான் அப்படி துச்சமா பார்த்தா ஈஸ்வரத்தன்மை ஆகுமா அது அகம் பிரம்மாஸ்மின் ஆகுமான்னா ஆகாது அப்படி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற பொருளை எப்படி சிசியர்கள் புரிந்து கொள்ளணும் தத்துவ மசிங்கிற மகா வாக்கியத்தை குருமார்கள் வந்து கடவுளிலிருந்து நீ உன்னை பிரித்து பார்க்காத நீயும் கடவுளும் ஒன்றுதான் அப்படிங்கிறத பக்தியின் அடிப்படையிலும் சொல்லி கொடுக்குறாங்க ஞானத்தினுடைய அடிப்படையில் மட்டும் தத்துவ மசி மகா வாக்கியம் அனநிய பக்தியினுடைய அடிப்படையிலும் ரெண்டு பேரும் பிரிவு கிடையாது நீ அவனும் ஒன்று அப்படிங்கிற அந்த பக்தி உணர்வை உண்டாக்குறாங்க அப்ப அந்த பக்தி உணர்வை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உணர்வு ரெண்டு ஒன்னாகும் போது வர்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க அது உடல் ஆனந்தம் அந்த உடல் ஆனந்தம் எப்ப ஏற்படும் உணர்வு நிலையில்தான் அங்கே ஏற்படும் அந்த உணர்வு நிலைங்கிறத நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம்னா காமத்துல எடுத்துக்கலாம் இப்ப ஓசோ சொல்றாரு காமத்திலிருந்து கடவுளை பார்ப்பது எப்படின்ட்டு ஏன் அந்த அடிப்படையில் காமத்தை அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செக்ஸ் அமையாரா கிடையாது அந்த உணர்வு ரீதியாக ஒரு கணவனும் மனைவியும் அங்கே ஒன்று சேரும்போது கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேருடைய உடலும் அங்கே இல்லாமல் போயிடும் உணர்வுல ரெண்டு பேரும் ஒன்றி அங்கே ரெண்டு உடலுமே தெரியாது அப்படி ஒரு அந்யோன்யத்தில் இருப்பாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷம் நிறைவுற்ற பிறகு தான் தெரியும் நான் வேறு அப்படிங்கிற அந்த இருவினைகளும் வரும் அப்போ அந்த ரெண்டு பேரும் உணர்வு ரீதியாக ஒன்றாகிற நிலை இருக்குது பாருங்க அது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதை ஒரு உதாரணமாக ஒப்பிடுறாரு காமத்திலிருந்து கடவுளை எப்படி அணுகிறது அப்படின்ட்டு அப்போ உணர்வு தான் இங்க இறைவன் பிரஜானம் பிரம்மம்ங்கிறது சாஸ்திரம் இதே மகா தான் சொல்லுது தத்துவ நீ அதுவாகவே இருக்கிறாய் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது அயமாத்மா பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வருது நான் அந்த ஆத்மாவே பிரம்மம் அந்த உணர்வே பிரம்மம்னு சொல்லும் அந்த உணர்வு தான் பிரம்மம்னா இங்கே உங்களுடைய உணர்வு என்னுடைய உணர்வுன்னு எங்கள் பிரித்து பார்க்க முடியுமா அப்போ ஒரு மனிதன் இருவரும் பழகும் உணர்வு ரீதியாக பழகினா அங்கே எப்படிப்பட்ட ஒரு அன்யோன்யம் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பு தான் சிவம் அந்த அன்பே சிவங்கிறது சாஸ்திரம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்யோன்யம் நமக்குள்ளே மலரணும் அந்த அந்யோன்யம் மலரும்போது மட்டும்தான் இங்கே பிரம்மம் பேர் நான் பேர் அல்லங்கிறது புரிய வரும்போது இங்கே இருப்பதெல்லாம் இறைவனேன் தெரியும் பொழுது பார்க்கின்ற பொருள் எல்லாம் நீக்க வர இறைவன் நிறைந்திருக்கின்றான்னு தெரியும் போது நம்ம கிட்ட என்ன வரும் அன்பு வரும் வேற என்ன பிரிவினையா வரும் அவன் வேறு நான் வேறுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இருமைகளா நம்ம கிட்ட வரும் நிச்சயமா வராது ஏன்னா இந்த புரிதல் எங்கு கொண்டு போய் நம்மளை விடும் இரண்டையும் ஒன்றாக்கக்கூடிய உணர்வுல கொண்டு போய் விட்டுடும் அப்ப அந்த உணர்வுல கொண்டு போய் விடும்போது அந்த புரிதல் இருக்கிறது பாருங்க எல்லாம் ஈஸ்வரனா தெரியும் பார்க்கறது எல்லாம் நான் தான் ஏன்னா அந்த உடல் காணாம போயிடும் இதுதான் நேத்து ஒரு கருமா பாடத்துல நான் சொன்னேன் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு திருமந்திரம் சொல்லுது இப்போ இந்த பாடல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரமா பார்த்தீங்கன்னா அங்க யானை தெரியாது பார்வை எப்படி இருக்குது அது வெறும் மர கட்டப்பா அப்படின்னு நீங்கள் பார்வையில அதை கவனிச்சிங்கன்னா அங்கே வெறும் மரம் தான் தெரியும் யானைங்கிற உருவம் தெரியாது ஆனால் அதுவே அந்த மரத்தை விட்டுட்டு யானையை பார்த்தீங்கன்னா மரம் தெரியாது ஒரு அழகான சிறுபத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த யானை மட்டும் தெரியும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த யானையை மட்டும் பார்ப்பீங்க மரத்தை விட்டுருவீங்க அப்ப எப்படி மறைஞ்சிருக்குது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்குதுப்பா அந்த யானைன்னு சொல்றாரு முதல் லைன்ல மரத்தில் மறைந்தது மாமத யானைங்கிறார் அடுத்த வரியில அப்போ அந்த யானையை பார்த்துட்டீங்கன்னா மரம் காணாம போயிடும் யானை மட்டும் தான் தெரியும் அது போல அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்ங்கிறார் பரம்னா என்ன இந்த வெறி இந்த இறைவன் பிரம்மம் அவனை எது மறைக்குது இந்த பார்முதல் பூதம் பஞ்ச பூதங்களும் இந்த உலகமும் இறைவனை மறைக்கின்றது ஏன்னா இங்க என்ன தெரியுது நமக்கு உலகம் மட்டும் தெரியுது இறைவன் தெரியல மரக்கட்டை மட்டும் தெரியுது யானை தெரியல நீங்க மரக்கட்டையை விட்டுட்டு யானை பார்த்தீங்கன்னா யானை மட்டும் தெரியும் மரக்கட்டை தெரியாது அப்போ நம்முடைய பார்வை எங்கே இருக்கணும் அது ஒரு அழகான யானை வழிபாட்டுக்குரிய தெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யானை வ வடிவத்தை பார்த்து வழிபடலாம் ஆனா அது மரக்கட்டையா பார்க்க மனசு வராது அது மாதிரி நீங்க உலகத்தை இறைவனா பார்க்கணும் அதுதான் அடுத்தல என்ன சொல்றாரு பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் பரமா இறைவனாக பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் மறைஞ்சிடும் இருப்பது இறைவன் மட்டும் தான் இறைவன் மட்டும் அடிப்படையில் இருக்கிறது இறைவனை ஐக்கிய தடையாக இருக்கிறது பாருங்க ரெண்டு உடம்பு தான் வேற வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்வுக்குள்ள அந்த மலர்ச்சி உண்டாகும் பாருங்க அந்த அட்டாச்மெண்ட் தான் இங்க சொல்ல வராங்க ஜீவபிரம்மாக்கியத்துல ஆனா நாம என்ன அந்த அட்டாச்மெண்ட் எங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம உடம்பு நம்ம உறவுகளை சார்ந்து வச்சுக்கிறோம் இப்ப கணவன் மனைவி உறவு குழந்தைகள் தாய்சேய் உறவுல எப்படி வச்சுக்கிறோம்னா என்னுடைய ஒரு பற்று வந்துறதுனால வச்சுக்கிட்டோம் இப்ப ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பார்த்த உடனே பாசம் ஆஹ் என் மகன் வந்துட்டான் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான் பக்கத்து வீட்டு பையன் பார்த்த உடனே ஆ போயிட்டு போறான் அப்படின்னு அதை சாதாரணமாக பாக்குறாங்க அது வேற ஒருத்தர் பெற்ற இது நான் பெத்த பையன் அப்போ இங்கே என்ன ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா மனதளவில் இவ வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இது என்னுடைய பையன் அது வேற ஒருத்தருடைய பையன்ட்டு ஆனால் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பிரிவினைகளை உடலில் விட்டுடுப்பா சைத்தன்யத்துல பாரு உள்ள இருக்கிற உணர்வுல பாரு அப்போ அதுவும் நீயும் ஒன்று தான்னு தெரிஞ்சால் எல்லா குழந்தையும் தன்னுடைய குழந்தைய பார்க்க முடியும் அப்போ பக்கத்து வீட்டில் குழந்தைய பார்த்தா கூட வாடாக்கண்ணா உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்க சொல்லும் அப்போ அப்படி தான் வாழ்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்களெல்லாம் இந்த பிசையத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் அப்படி ஒரு சமூகம் இருந்தது ஆனால் அதெல்லாம் மற்ற சலாச்சார சீர்கேட்டினால அழிக்கப்பட்டு விட்டுருச்சு அப்போ இந்த பாடத்திட்டம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா இங்கே உணர்வு ரீதியாக ஒருத்தரை ஒருத்தரை அணுகினீங்கன்னா அந்த உறவு வந்து அன்புமயமாக மாறிடும் அந்த அன்பு தான் இங்கே சொல்லிக்கிட்டே வருது அப்போ இந்த தத்துவமசி மகாபாக்கியத்தினுடைய உண்மையான பொருள் என்னென்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்று எதன் அடிப்படையிலே சைத்தன்ய அடிப்படையிலே உணர்வு அடிப்படையிலே அப்போ அந்த உணர்வு அடிப்படையிலே ரெண்டும் ஒன்றும் தெரிந்து கொண்ட பிறகு உடல் அடிப்படையிலே நாமெல்லாம் வேறு வேறாக இருந்தாலும் அந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் ஒப்பீடு செய்யக்கூடாது உணர்வை வைத்துக்கொண்டு தான் ஒப்பீடு செய்ய வேண்டும் ஈஸ்வரனோடவே இணைச்சு சொல்றாங்க அப்போ சாட்சாத் அந்த ஈஸ்வரங்கிறவன் யாரு இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்த்தா எப்படி பூஜிக்க ஆஹா இந்த உடம்புக்குள்ள அவன்தான் இருக்கிறாங்க அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான் அப்போ மிகப்பெரிய ஈஸ்வரன் இந்த உடம்புக்குள்ளிருந்து இந்த இயக்கிட்டு இருக்கானே அப்போ உயிராக உள்ளே இருக்கிறானே உணர்வாக உள்ளே இருக்கிறானே அப்போ ஒரு ஆனந்தம் எனக்குள்ளே மலரணும் நான் என்னமோ என்னை சாதாரணமாக நினைச்சிக்கிட்டு இருந்தேனே ஒரு குறைபாடுள்ள மனிதனாக நான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தேனே எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் எனக்குள்ளே இருக்குது ஆக இந்த உடல் பெற்றதுக்கு நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்போ இந்த உடல் சாப்பிட்றது அவனை அனுபவிக்கிறது அவனே ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவனே அவன்தான் அப்போ அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை ஈஸ்வரன் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த உடல்கள் வாயிலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ வந்து போகின்ற இந்த உடல்கள் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தை அவன் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான் இதுதான் அவனுடைய மாயா லீலா வினோதம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு லீலா வினோதத்துல அவனுடைய விளையாட்டுல நம்மளால் ஒரு பங்குதாரர்கள் அவ்வளோதான் இந்த கருவி வந்து போகுது வந்து போற கருவியா நான் இல்லை இந்த கருவியின் மூலமா சில காரியங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்ப என் மூலமா என்னை சார்ந்தவர்களுக்கு என்னுடன் பழக்கமானவங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் ஏன்னா எல்லாமே ஈஸ்வரக்காரியம் அப்ப அப்படி ஒரு மன மகிழ்ச்சியும் அப்படி ஒரு ஆனந்தம் நமக்குள்ள மலர்ந்தா இங்க எல்லாமே ஆனந்தமயமாக இருக்கும் பாக்கும் இடம் எல்லாம் நீக்கமரம் நிறைந்திருக்கிற இறைவன் நமக்கு தெரியும் அப்போ இந்த உலகம் மறைஞ்சிடும் பஞ்ச பூதங்களும் தெரியும் அப்ப இங்க எல்லாமே தெய்வீகத்தன்மையில நிறையும் அப்பதான் நமக்கு என்ன தெரியும் பார்முதல் பூதம் எல்லாம் மறைந்து பரம் தெரியும் இல்லைனா மரம் தான் தெரியும் இப்போ கோயிலில் போய் கடவுள் சாமி சிலையை கும்பிடுறீங்கன்னா அந்த சாமி சிலையை பார்த்த உடனே உங்களுக்கு ஏன் பக்தி வருது அந்த கல்லை பார்க்கறது கிடையாது அந்த அலங்காரம் பண்ணப்பட்ட உருவத்தை பார்த்த உடனே அம்பாலே உட்காந்துருக்குறா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அவளை வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு பக்தி வருது அந்த கல்லாக நினச்சி பாருங்கள் உங்களுக்கு பக்தி வருமான்ட்டு பக்தி வராது ஏன் உங்கள் பார்வையில் அது கல் அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இந்த உலகத்தை நீங்கள் உலகமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாயா உலகம் ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் ஈஸ்வரனாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆனந்த உலகம் அப்போ இந்த ஆனந்தத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் உங்களுக்கு அனுபவம் இங்கே பிரம்மா அனுபவம் ஈஸ்வரானுபவங்கிறது என்ன எங்கேயோ நமக்கு வேறாக இருக்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே எல்லாரும் தேடிகிட்டு இருக்காங்க இங்கே எந்த ஒரு ப்ராப்ளம்னா சிரிப்பு தான் வருது ஏன்னா ஏதோ இல்லாத பொருளை தேடுகின்றேன் அப்படின்ட்டு எதையோ தேடி ஓடுறாங்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன்ட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தங்கமே பார்க்கும் தெரிவான் கீழே ஒரு எறும்பு போயிட்டு இருந்தா போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கீங்க உட்படுத்த முடியும் அப்போ இருமைகள் தானாக விலகிவிடும் அந்த இருமைகளற்ற ஒருமைத்தன்மையை தான் இங்கே வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது ஈஸ்வரன் சொல்லப்படுது அதுதான் இங்கே தத்துவமசி மகாவாக்கியம் அவங்க உபதேசிக்க வருகின்றது அதை புரிஞ்சுக்கணும் சும்மா படிச்சுட்டு தத்துவமசிங்கிறத படித்த உடனே நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆணவத்தில் ஆடக்கூடாது இங்கே எல்லாமே நமக்கு வேறாக இல்லை நானே எல்லாமே இருக்கிறேன் அப்போ இங்கே நீ இங்கே நான் வேறுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது இருப்பதெல்லாம் நானே அப்போ நானே இங்க இருக்கும்போது நான் வந்து பிரம்மமா அப்படியே நாடையில உட்காந்துக்கிட்டு புத்ராச்சக்கோட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு சூழாயத்தை வச்சுக்கிட்டு உன்ன துச்சமாக பாக்குறதா இங்க பிரம்மா அனுபவம் அப்படி எல்லாரும் ஒன்று அன்பினால நம்ம எல்லாரும் ஒன்றாக வாழக்கூடிய அந்த ஒருமித்த தன்மையை தான் இங்க ஏக்கம்னு சொல்லுது சாஸ்திரம் அப்ப இறைவன் ஒருவனே அவனை பிரிக்க முடியாது அப்போ இந்த சக்தி தான் இங்க பார்வதியாகவும் அந்த சைத்தன்யத்தை தான் இங்க சிவமாகவும் காட்டி சிவபார்வதி ரெண்டு பேரும் ஐக்கியமாகக்கூடிய நிலையிலே அர்தனாரீஸ்வர தத்துவத்தை இங்கே உபதேசிக்குது சாஸ்திரம் அப்போ ஒரு அர்தனாரீஸ்வரர்னா என்ன சிவனும் சக்தியும் இணைந்தது அது எந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க சிவனிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி சிவனுக்கு வேறாக இல்லை அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி நமக்கு வேறாக இல்லை அப்போ நாம் பிரம்மத்திலிருந்து பிரிக்க முடியாதவர்கள் ஆனால் நான் யார் இப்பொழுது ஒரு குறுகிய சக்திக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டிருப்பதனால என்னுடைய அறியாமையினாலே நான் என்னை குறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த சக்தியை விட்டுட்டு நான் என்னுடைய சைத்தன்யத்தை பார்த்தேன்னா நான் ஒரு மிகப்பெரிய அறிவு மிகப்பெரிய சைத்தன்யம் உணர்வு அப்படின்னு நமக்குள்ளே புரிய வரும் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடல் நம்ம எழுபத்தி ஆறாவது பாடலிருந்து அடுத்த வாரம் தொடர்வோம் நன்றி ஓம் தத் Rudraja sutala rudra namaha kala rudraja sada kala rudraja sada kala rudraja patala சலோகா சத்தியாட்சா சிங்காச்சமே தவபுராய தமோஹிரே பதாச்சூரே வதா தமோஹன் சரி தனோ வச்சே ஹோரிகேஜே நமஸா நம சம்போவே தன்காயிவா சிவகரா அண்டபிரண்டோட்டி அகில பரின பூரண ஜகத்தாரண சத்தியதேவிரியேசாரா யோமயதுலோக சோமசூரியஅக்லோச்சன சி பிரமன்ற மாத்திரம் நபஞ்சாதி நலங்கோ நூதம் பிரத்தாத்மா பிரச்சித் பிரமாணோ யோ saat shot kara